السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد موعظه وذريته كما صليت على ال ابراهيم தலாக்குரிய சில விஷயங்களை பார்த்தோம் போதுமான அளவுக்கு பார்த்திருக்கிறோம் நாம அதுல கடைசியாக சொன்னது இதெல்லாம் ஆண்கள் கணவன் மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு தலா சொல்றதுக்குண்டான முறைகள் என்ன சில தவறான முறைகள் இருக்கு சில ஆகமாக்கப்பட்ட முறை இருக்கு பாவமான முறைகள் இருக்கு ஆக என்ன முறையில தலாப் கொடுத்தாலும் தலாப் நிகழ்ந்து விடுங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் நாம கடைசியாக சொன்னது பெண்களுக்கு இப்படி ஏதாவது ரைட்ஸ் உரிமைகள் இல்லையா அவங்க மாப்புல தலா கொடுக்கிறவரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் வழிமுறை வச்சிருக்கா நிச்சயமாக இருக்கு அதற்கு முன்னாடி இப்ப பாருங்க தலாப்புடைய விஷயத்துல மாப்புல தலாக் சொல்றாரு கணவன் தலாக்கு சொல்றார் அவராக முன்னுக்கு வந்து தலாக்கு சொல்றார் அது சுண்ணத்தான முறையில சரியாக முறைய பேணி தலாக்கு சொன்னாலும் மாற்றமாக தலாக சொன்னாலும் இப்படி அவர் தலாக்கு சொல்றேன் எவ்வளவு பேர் பண்ணணும் மாப்பிள்ள பொண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்று சொன்னால் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை தான் தானாக கணவன் அவராக தலாக்கு சொல்றதுக்கு மனைவிக்கு என்ன செய்ய தேவையில்லை எதுவுமே பே பண்ண வேண்டிய தேவை இல்லை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் ஏற்கனவே மகர் பாக்கி இருக்குது சபையில வச்சு ஒரு ஒன்றரை போன் நான் மகர் போடுறேன்னு சொல்லி இருக்கிறார் போடல அதை கட்டாயம் கொடுக்கணும் அது கடன் ஏற்கனவே உள்ளது மகர் சொன்னது சில பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா மகர்னு மகர போட்டுடுறது போட்டதுக்கு பின்னாடி திருமணம் செய்யறது ரொம்ப நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நடக்கும் நினைக்கிறேன் பின்னாடி பிசினஸ் கவனி வாங்கி எடுத்துடுற வாகனம் வாங்கறக்கான வாங்கி எடுக்கிற கூடு கட்டுறக்கான வாங்கி எடுக்கிற காசு பொண்ணோட காசு மனைவிய காசு வாங்கி எடுத்ததுக்கு அவளுக்கு தான் அவளா விரும்பி என்ன செய்யறானா எனக்கு இது வாணா நீங்க வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தா வேற விஷயம் நீங்களா கேக்குறீங்க பிசினஸ்ல போடுற நாயத்தாயின் அந்த சவடியத்தா காப்பத்தா அப்படின்னு சொல்லி வாங்கி எடுத்தாள் அது கடன் தலாக் கொடுத்ததுக்கு முன்னாடி கட்டாயிருப்பி கொடுக்கணும் அது இல்லாத பட்சத்துல நீங்க மனைவி வாங்கல மஹராஜ் சரியா கொடுத்து முடிச்சிட்டீங்க இப்ப உங்களுக்கு கடன் எதுவும் இல்ல நீங்க தலாக் கொடுத்தீங்க ஒண்ணும் அவசியம் இல்ல சரி அடுத்து ஒரு தலாக் இருக்குது இது பேபிள் காசு கொடுத்து வாங்குற தலாக் இது யாருக்கு பெண்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கிறான் ஆனா பெண்கள் சும்மா தலாக் என்ன செய்ய முடியாது நீங்க எல்லாரும் சொல்றாங்க பொம்பளை தலாக் விட்டுக்கலாம் ஒரு நிகழ்ச்சி போனச்சு யார் மார்க்க எங்களை தலாக்கு சொல்லிக்கலாம் தலா தலா உரிமை இருக்குது தலாக்கேட்டு பெற்று எடுக்கக்கூடிய உரிமை இருக்கு எப்பன்னு சொன்னா வாழ்க்கையில சரியான சிக்கல் முடியவே முடியாது இனிமே இந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழவே முடியாது என்று சொன்னால் இப்ப என்ன செய்யலாம்னாக்கா அவன் மாப்பிள்ளையிட்ட தலாக்க கேட்கலாம் இந்த அப்பா இந்த தலாக்கு அவ தலா சொல்லிக்க முடியாது நீ என்ன தலா சமீபத்துல கூட யாரும் கேட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை மூணு தலா சொல்லிட்டா என்ன பொண்ணுக்கு எந்த ரைத்தும் கிடையாது தலாக்குங்கிற பேச்சு பொண்ணுக்கு கிடையவே கிடையாது மனைவி அல்லது மனைவிய குடும்பத்தார்கள் கணவன்ட்ட சொல்லலாம் இந்த பாருங்க என் பொண்ணை தலா கொடுங்க கேட்கற உரிமை இருக்கு எப்ப அல்லாஹுல தெரியாது அல்லாஹுடைய கடமைகளை இவங்களால பேணி நடக்கவே முடியாது கணவன் மனைவே முடியாது மாப்பிள்ளைய குடும்பத்தார்கள் மாப்பிள்ளை ஆனால் மாப்பிள்ளைக்கு இப்ப ரைட்ஸ் இருக்குது மாப்பிள்ள கேட்கலாம் நான் தலா சொல்றேன் நான் ஒண்ணும் பிரச்சனை நான் சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன் நீங்க பொண்ணு விட்டுக்கான தலா கேட்கறீங்க நான் தலா தாரேன் எனக்கு என்ன செய்யுங்க என்னோட மக மகர ரிட்டர்ன் பண்ணணும் அவர் கேக்குறக்கு அவர் குறிமை இருக்கு அப்ப தலாக்குடைய விஷயத்துல பொண்ணுதான் கொடுக்க வேண்டிய வருமையை தவிர்த்து கொடுக்க வேண்டியது கிடையாது கல்யாண விஷயத்துல மாப்பிள்ள கொடுக்கணும் பொண்ணு கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது என்ன கல்யாண விஷயத்துல பொண்ணுதான் கொடுக்கணும் மாப்பிள்ள வெறுங்க அப்படி வந்து சேர்ந்துட்டாலே போதும்னு இருக்குது நம்ம எல்லாம் தலைக்கில பரட்டி வச்சதுனாலதான் நமக்கு இவ்வளவு சிக்கல் கல்யாண விஷயத்துல மாப்பிள்ள கொடுக்கணும் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவ்வளவு உடம்பு மட்டும் கொடுத்துட்டா போதும் தலாக்குடிய விஷயத்துல மாப்பிளைக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை பொண்ணுக்கு தேவைப்பட்டால் அவ கேக்குறான் கேக்குறதுக்கு ரைஸ் இருக்கு இதுக்கு சொல்லணும் ஒருவகம் பெண்களுக்கு அப்ப பொம்ல இருக்கிறால அவள தலா சொல்லிக்க முடியாது கணவன்ட்ட கேட்கலாம் கணவன்ட்ட கேட்கலாம் அப்ப மாப்பிள்ள சொல்ற இந்த பரவாயில்ல நான் உனக்கு தலா சொல்றேன் ஆனா நான் கொடுத்த மகரை திருப்பித்தா அல்லது அதை விட குறைவாக அதை விட குறைவாக அவர் கேக்குறார் கொடுத்த மகர் பத்து ஒரு அஞ்சு பவுன் போட்டிருக்கிறான்னு வச்சுக்குவேன் ரெண்டு பௌன் எனக்கு திருப்பித்தான் நான் உனக்கு தலா தாரன் கேட்கலாம் மகர் கேக்குற நூத்தி ஐம்பது பவுண்ட் தந்தா நான் தலா குடுறேன் அப்படிலாம் அவருக்கு மாற்ற அனுமதி கொடுக்கல அப்ப பொண்ணு என்ன செய்யலாம் தாவியாட்ட போகணும் பொண்ணு தாவியார்த்த போகணும் என்ன செய்வார் இந்த மாதிரி மகர வாங்கிக்கோ எவ்வளவு மகர் கொடுத்த கொடுத்த மகர வாங்கிக்கோ அவ்வளவு கணமதி இருக்கு அதோட குறைச்சி வாங்க கூட்டி கேட்லாம் குழப்பம் பண்ண கூடாது அப்படி நீ தலாக்கு சொல்றா தலாக்கு சொல்லு இல்லன்னு சொன்னா பேச விடு ஓன் சார்பா நான் தலாக்கு கொடுத்துறேன் யாருக்குவாங்க பெண்களுக்கு இத விளங்குறதுக்கு இந்த ஒரே ஒரு ஹதீஃபு சொல்றேன் பாருங்க எவ்வளவு எவ்வளவு பெண்களும் இஸ்லாம் மதிச்சி வச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க பெண்களுக்கு எவ்வளவு இருக்கு ஆனா தானா தலாக்கு சொல்ல முடியாது உனக்கு கணவன்ட்ட காசை குடுத்து மகரை குடுத்துட்டு தலாக்க வாங்கி எடுக்கலாம் கணவன் பிடிவாதான் பிடிக்கிறார் முடிய முடியாது நான் உனக்கு தலா கொடுக்க மாட்டேன் உன இப்படிதான் சித்திரவதை பண்ணிட்டே இருப்பேன் குடும்பப்படுத்திட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா பொறுத்துட்டு இருக்கேனுங்கிற தேவையில்லை காது கேஸ் பைல் பண்ண வேண்டியதான் தாது கூப்பிட்டு வான் பண்ணுவார் சொல்லுவார் இந்தவர் உனக்கு என்ன மகர் கொடுத்ததுனால தான் மனைவியின் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மகர திருப்பித்தார எடுத்துக்கோ எனக்கு மகர் கொடுத்தா போதும் ஒரு அப்படி வேணும் இப்படி வேணும் பேசினாக்க மகர வாங்கிட்டு தலாக்கா தலாக்க குடுத்துறேன் இந்த ஹதீச பாருங்க மனைவி இல்ல இன்னொரு பெண்மணி உம்மா ஹபிபா இந்த பேர் இல்ல ஒரு பெண்மணி நபிசல்லாஸ் உங்கத்த வராங்க யார சூழலா சாபித்து அவங்களுடைய கணவருடைய பேரு சாபித்து அவரை பத்தி சொல்றாங்க இந்த சாபித்து மாப்பிள்ள விஷயத்துல நான் என்ன செய்யல அவருடைய மார்க்க விஷயத்துல நான் குறை சொல்லல குணமும் நல்ல குணம் நல்ல குணம் நல்ல மார்க்கம் இஸ்லாம் ஆனா அவரோட நான் சேர்ந்து வாழ்ந்தேன் சொன்னா நான் காஃபீரா போயிடுவாங்க அப்படின்னு நான் பயப்படுறேன் ஏன்னா வேற ஒண்ணும் அந்த மாப்பிள்ளை விஷயமா எழுதுறாங்க அவர் கொஞ்சம் கருப்பா இருந்தார் குள்ளமா இருந்தார் பாக்குறதுக்கு கொஞ்சம் கோலமாக இருந்தார் இவ்வளவுதான் பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல குள்ளமா இருக்கிறா கருப்பா இருக்கிறா கோலமா இருக்கிறா பொண்ணுக்கு மனசு ஒத்துக்குது இல்ல அவளும் பொம்பளை தான வா உயிர் தானே அவளுக்கு உணர்வுகள் இருக்க அதனால பொண்ணுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கட்டி வச்சு வாழும்னு சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கு மார்க்க யாருக்கு கட்டாயப்படுத்தல பாருங்க அந்த பொண்ணு வந்து சொல்றேன் அவருடைய குணம் நல்ல யாரை சொல்லலாம் குணத்தை பத்தி நான் குறை சொல்லல மாப்பிளைய பத்தி சொல்றேன் அவர மார்க்கமும் நல்லம் அதை பத்தியும் குறை சொல்லல ஆனா எங்களை கணவன் சேர்ந்து வாழ வச்சிங்கன்னா இஸ்லாம் இஸ்லாத்துல நான் காசிரா போயிடும் பயமா இருக்கு நான் என்னென்னமோ செஞ்சு விடுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்றாங்க உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அவ்வளவுதானே அவர் என்ன உனக்கு மகர் கொடுத்தார் தோட்டம் அந்த தோட்டத்தை திருப்பி அவர்ட குடுக்கறியா தோட்டம் பரவாயில்ல எடுத்துங்க கொடுத்த மகர திருப்பி கொடுத்து சொன்னாங்க பார்த்து இருந்தாங்க உங்க தோட்டத்தை பிடிங்கும் உங்களோட மகர பிடிங்க பொண்ணை தலா கொடுங்க பிடிங்கும் பொண்ணை தலா அவ பொண்ணு எழுக்காம வேற ஒண்ணும் இல்ல சுருக்கமாக நம்ம பாஷையில மாப்பிள்ளையோட பெர்சனாலிட்டி சரியில்லை மாப்பி கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாட்டேங்கிறார் அழகா இல்ல மார்க்க அனுமதி கொடுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய போட்டு கட்டி வச்சு அவளோட அவனோட தான் கண்ணதே சொல்லுவாங்களா இல்லையா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது மனசு ஒத்து வாழ்றான் தான் இல்லையா டீசெண்டா ஆனா பொண்ணுக்கு தலாக்குடிய ரைட்ஸ் இல்ல பொண்ணு நேரடியா தலாக சொல்லணும் மாப்பிள்ள நேரடியா தலாக சொல்லலாம் எனக்கு அவருக்கு கட்டுப்பாடு இருக்கு மனிதன் அப்படிதான் அல்ல படைச்சிருக்கலான் பொண்ணுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல ஒண்ணு மாப்பிள்ளையிட்ட கேட்டு வாங்குங்க அவர் காசு கேட்கிறார் காசை கொடுங்க காசு இல்லாம அவர் தலாக்கு சொல்லிட்டார் காசு கேட்டார் எவ்வளவு காசு கேட்கலாம் மகர அளவுக்கு காசு கேட்கலாம் அவர் மகரோட மிதமஞ்சு காசு கேட்க முடியாது கொடுத்த மகர திருப்பி கேட்கலாம் கொடுத்துட்ட தலாக்கு வாங்கிக்கிங்க மாப்பிள்ள விட மாட்டேங்கிறார் அப்படியும் புடி புடி கொடுக்க மாட்டேங்கிறார் தாவதியார்ட போய் தாவியாரின் மூலமாக வேற யாருக்கு இந்த பவர் கிடையாது பொண்ணு மாப்பிள்ளையே தலாக்கு சொல்லணும் அதுவும் தலாக்கு தான் ஆனா பொண்ணு தானாக முன் வந்து தலாக்கு கேட்டு வாங்குறது மார்க்க எவ்ள விஷயத்துக்கு மாப்பிள்ள அழகில்லைங்கிற காரணத்தினால மனசு ஒத்து அந்த மாப்பிளையோடு வாழ முடியலங்கிற காரணத்தினால பொண்ணுக்கு தலாக் பெறக்கூடிய ஒரு உரிமையை இஸ்லாம் கொடுத்துருக்கு ஆனா காசு திருப்பி கொடுத்து மகர திருப்பி கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு தலாக் எவ்வளவு பெரிய சலுகையை கொடுத்திருக்கு இந்த ஹதிஷ் நமக்கு பெரிய ஒரு பாடம் நல்ல ஞாபகத்தை இந்த ஹதி ஆதாரபூர்வமான ஹதிஷ் மார்க்கம் பெக்கும் சந்தான் கேட்டுக்கணும் சில முக்கியமான கேள்வி கேட்டாங்க பொண்ணு பேர்ல எழுதிட்டார் மாப்பு சம்பாரிச்சு பொண்ணு பேர்ல எழுதிட்டார் இப்ப தலாடுச்சு எழுதிட்டு அன்பளிப்பு திருப்பி நினைச்சு கூட பார்க்க முடியாது மாப்பிள்ள குடுத்த எதையுமே திருப்பி கேட்க முடியாது மகர தவிர மாப்பிள்ளையுமே திருப்பி கேட்க முடியாது மகர தவிர மகர நீங்க எதுக்காக அந்த உறுப்புக்காக அந்த உணர்வுக்கு உருவுக்காக உறவை துண்டிக்க போறீங்க என்ன செய்யலாம் அதை கேட்கலாம் வேற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது திருப்பி கேட்கக்கூடாது நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டதுனால சொல்லுங்க நிறைய என்ன செய்யறாங்க கல்யாணத்துல பொண்ணுக்கு நகை போட்டுறாங்க ஆஹ் மாப்பிள்ளையோட தாத்தா மாதிரி மாப்பிள்ளையோட நானா மாறு மாப்பிள்ளையோட தம்பி மாதிரெல்லாம் மைனிக்கு கொண்டு வந்து நிறைய நகை எல்லாம் போட்டுறது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு வருது இப்ப அவன் எல்லாம் வந்து நிக்கிறேன் என் தம்பி கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னு தானே உங்களுக்கு கொடுத்தேன் நாங்க போட்ட நகை எல்லாம் திருப்பித்தானே கேட்க கூடாது இது அன்பளிப்பா கொடுத்தது பொண்ணுக்கு ஏன் கொடுக்குறீங்க மைனிக்கு ஏன் கொடுக்குறீங்க அன்பளிப்பா கொடுக்குறீங்க கொடுத்து இவர் வந்து சொல்றார் நான் கொடுத்த நகை திருப்பி தர சொல்லு நபீசல்ல சொன்னாங்க ஞாபகத்து எல்லா சில கிதாபுளும் பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்குறீங்க அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கறது இதை திருப்பி கேக்குறது நபி சொல்லாத சொன்னாங்க கொடுத்துட்டு திருப்பி கேட்கிறார் அன்பளிப்பை கொடுத்துட்டேன் மனைவிக்கு அது பொண்ணுக்காது திருப்பி கேட்கறது கல்விட்டுது எப்படி நிலைமையோ அதுதான் யாரும் உரிமை இல்லை அன்பளிப்பு கொஞ்ச நாள் நீங்க போட்டு கொஞ்ச நாள் போட்டு மருமகளுக்கு கொண்டு மகள் நான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருந்தேன் மாமியார் குடுக்கறாங்க அதெல்லாம் திருப்பி கேட்க முடியாது திருப்பி கேட்க மார்க்க அனுமதி கொடுக்கல அது பெரிய ஒரு விஷயம் அது என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் தெளிவாக பாக்கலாம் வேற எதுவும் கேள்விகள் இருக்கா பிள்ளைகளுடைய சப்ஜெக்ட் தனியாக பெருதுஷா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இப்ப பிள்ளைகள் என்ன ஆகும் இன்னைக்கு நினைச்சது டைம் போதாது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கட்டாயம் தெளிவாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்றால் அது தெளிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இப்போதையும் கேட்ட கேள்விக்கான விலை கொள்ளணும் முழுக்க மாப்பிள்ளையத்தான் சார்ந்து இருக்கும் பிள்ளைக்கு செலவழிக்கணும்னு பொண்ணுக்கு எந்த கடமையும் கிடையாது அவ பாட்டுக்கு பேசாம விட்டுட்டு என்ன தலா குட்டியில் அப்படின்னு அவ அடுத்த சாரி சு எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான் டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்